ஆழ்வார்கள் வாழி அருளிக் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர் தாம் வாழி எகழ்வாறு முய அவர்களுத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அபகத மதமானிமோபாயனிஷ்டை அதிகத பரமார்த்தை இரத்தகமான பேக்கைஹி நிலஜன சுகிருஜிதோதலோபைமுனித்யுமியோகீவைஷ்ணவ சம்பிரதாய குருபரம்பரையிலே சரமாச்சாரியரான மணவாழ மாமினிகளுடைய திருவத்தியன உற்சவத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த உபன்யாசக்கிரமத்திலே இன்றைய தினம் மூன்றாவது உபன்யாசமாக அந்த ஆச்சாரியருடைய திருநாம வைபவத்தை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் அற்புதமாக அவருக்கு திருநாமமானது மணவாள மா முனி என்று ஏற்பட்டிருக்கிறது அதிலே முனி என்றால் சிந்தனம் செய்பவர் என்னும் லோகஹிதார்த்தமாக அவர் பல சிந்தனங்களை செய்தவர் என்று அதற்கு தெரிவித்தோம் அதற்கு மேலே மாமுனி என்கிற சப்தமானது ஆழ்வார்களாலே ஒரு சில ரிஷிகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை கொண்டு பார்க்கிறபோது அந்த ரிஷிகளுக்கு உண்டான சிறப்பு எம்பெருமானுக்கே அவர்கள் உபதேசம் பண்ணி ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்தவர்கள் என்று சொல்லும்படியான பெருமை அது விஸ்வாமித்திர மகர்ஷிக்கும் அகஸ்திய மகர்ஷிக்கும் கிடைத்திருக்கிறது ஸ்ரீராமாயணத்திலே அதனால அவரை விஸ்வாமித் தவம் புரிந்து மாமுனி என்பதாக திருமங்கை ஆழ்வாரும் வலிவடக்கு வரணிந்தோள் விராதைக் கொன்று வண்டமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி என்று குலசேகர பெருமாள் அவர் பெருமாள் திருமொழியிலே அந்த அகஸ்தியரை சொல்லுகிற போது அவரையும் மாமுனி என்னே சொன்ன ரெண்டு பேருக்கு உண்டான சிறப்பு இதுதான் அதே சிறப்பு நம்முடைய ஆச்சாரியருக்கும் இருந்தபடியினாலேதீந்திர பிரவணருக்கும் இருந்தபடியே அவருக்கும் அந்த மாமுனி என்கிற சிறப்பு ஏற்பட்டது என்று தெரிவித்தேன் அதுக்கு மேலே அந்த ஆச்சாரியர் சார்வகோமராக அவரை திருவுள்ளம் பற்றி எத்தனையோ ஆச்சாரியர்கள் எழுந்தோடி இருந்த பொழுது அவர்களிடத்திலே எல்லாம் இந்த சிஷ்ய விருத்தியை கொள்ளாத நம்பருமாள் அழகிய மணவாளன் மணவாள மாமன்களிடத்திலே கொள்ளுவதற்கு என்ன காரணம் என்பதையும் ஒருவாறு தெரிவித்திருக்கிறோம் என்ன தெரிவித்தேன் என்னால் இதே எம்பெருமானார் அங்கேயே செங்கோல் செலுத்திக் கொண்டு எத்தனை நாள் எழுந்தருடன் இருந்தார் நூத்தி இருபது சவசர காலம் திருவரங்கம் பெரிய கோவிலேயே எம்பெருமானார் எழுந்தருந்தாரு அவருக்கு கூட இந்த சிறப்பு கிடைக்கலையா அவருக்கு ஒரு தனியன் அவன் பண்ணினதா தெரியல ஆனால் இவருக்கு ஒரு தனியன் பண்ணி இருக்கிறார் மாமனர்களுக்கு வாய்த்த ஒரு அற்புதமான தனியன் அது வேற யாருக்கும் வாய்க்கவில்லை அதுக்கு முன்னால் ஆச்சாரியர்களும் நாதமுனிகள் தொடங்கி பிரலலோகாச்சாரியர் பர்யந்தத்துக்கு நடுவில் திருவாய்மொழி பிள்ளை என்கிற ஆச்சாரியர் ஒருத்தர் மட்டும்தான் திருவரங்கம் பெரிய கோவில் நித்தியவாசமாக கொள்ள முடியல அவரால் கொள்ள முடியாத காலமாக இருந்தது அந்த ஆச்சாரியர் ஒருத்தரை நாதமுனிகள் தொடங்கி மனவாள மாமனிகள் அத்தனை ஆச்சாரியர்களும் திருவரங்கம் பெரிய கோவிலேயே நித்தியவாசம் பண்ணி இருக்க அவர்களிடத்திலே எல்லாம் கொள்ளாத ஒரு ஈடுபாட்டை இந்த ஸ்ரீரங்கநாதன் இவர் விஷயத்திலே கொண்டான் அதுக்கு என்ன காரணம் என்னால் அத்தனை ஆச்சாரியர்களும் அருளை செய்த சிறீசூக்திகள் இவருடைய திருவுள்ளத்திலே அப்படியே தேங்கி கிடந்தது அப்படிப்பட்டவரிடத்திலே தான் சிஷ்ய விருத்தி பண்ணணும்னு ஆகப்பட்டான் ஒரு விசேஷமாக ஒரு அர்த்தம் ரொம்ப அடியேனே ஒரு கட்டுரையாக ஒரு விஷயம் எழுதியிருந்தேன் அதுல நிறைய விஷயங்கள் சொன்னோம் இருந்தாலும் சுருக்கமாக ஒன்று சொல் ரெண்டு விஷயம் தெரிவித்திருந்தேன் ஆதிசேகனுடைய அவதாரம் சம்பிரதாயத்துல இந்த நித்தியசூருகளுடைய அவதாரம் என்கிறத பத்தி ஒரு பெரிய சர்ச்சையே நடந்திருக்கிறது ஆழ்வார்கள் எல்லாம் ஆறுனா நித்தியசூருகளுடைய அவதாரமா என்ன கேட்டுக்கொண்டு அது ஆறாயிரப்படி குருபரம்பரா பிரபாவத்தை எடுத்து பார்த்தால் ஒருவாரியம் எழுந்தொழியிருந்தவரான கருட வாகன பண்டிதர் அவர் அருளை செய்த அந்த கிரந்தம் அது திவ்யசூரி சரித்தம் அந்த திவ்யசூரி சரித்திலிருந்து ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்து மேற்கோள் காட்டுகிறார் பின்வழகிய பெருமாட்சியர் தம்முடைய ஆறாயிரப்படி குருபரம்பரா பிரபாவம் என்கிற கிரந்தத்தில் ஆனால் அதை சொன்னாழ் நித்தியசூரியார் திருமணி அவர் ஆறு சக்கரத்தாழ்வார் சுதர்சனுடைய அம்சம் ஆனால் நம்பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளை அழகிமுனப்பெருமாள் நாயனார் இவாளுடைய கிரந்தங்களை எடுத்து பார்த்தா நித்தியூரனுடைய சொல்லக்கூடாது தொடங்குகிற பொழுதே முதல் திருவாக்கு சரி நம்பளையும் சரி ஒரே மாதிரி சாிக்கிறார் ஆழ்வார்களை சிலர் முக்தர்கள் என்பர் சிலர் முக்தப்ராயர் என்பர் சிலர் அவனே உலகிலே வந்து அவதரித்தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு கிடைச்சிரு மன்னு அப்படின்னு சாதிக்கிற கிடையவே கிடையாது நித்திதர்களுடைய நித்தியர்களில் சிலரை அங்குள்ளார் சிலரை போய் இங்கே என்பர் தப்பு மாதிரி சொல்லக்கூடாது ஏனென்றால் எம்பதுமான இந்த உலகத்தை எல்லாம் திருத்தணும்னு பார்த்து தானே எத்தனையோ காரியங்களை பண்ணினான் வேதங்களை கொடுத்தான் சாஸ்திரங்களை கொடுத்தான் அவதரித்து இவர்களை எல்லாம் திருத்த வேணும்னு பார்த்தான் ஆனால் இவர்கள் திருந்தவில்லை போன்றவர்களை கொண்டே இவர்களை திருத்த வேணும் என்று என்ன பார்வை வைத்து மிருகம் பிடிப்பாரை போலே இந்த விஷயங்கள்லாம் நிறைய கேட்டிருப்பீர்கள் தெரிந்திருக்க நினைச்சு நான் விவரிக்கல மிருகங்களை பிடிக்கணும்னா வேடம் தானே போய் நின்னான்னா வராது அந்த மிருகம் ஏற்கனவே ஏதோ ஒரு மிருகத்தை கஷ்டப்பட்டு பழக்கி வைத்திருப்பன் அந்த மிருகத்தை கொண்டு போய் கட்டி வைச்சா ஆணையை பிடிக்க நினைக்கிறவன் மற்றொரு ஆணையை கொண்டு போய் நிற்க வைச்சால் இந்த ஆணையை பார்க்கறதுக்கு மற்ற ஆணைகள் வரும் அதை கொண்டுதான் பிடிக்கணுமே தவிர யானையை கொண்டுதான் ஆணைகளை பிடிக்க முடியுமே தவறா அந்த மிருகங்களை பிடிக்க முடியாது என்று அந்த வேடன் நினைக்கிறா போல எம்பருமானம் இந்த ஜீவாத்மாக்களை திருத்தறதுக்கு தன்னால முடியாது அப்ப என்ன பண்ணணும் இவர்களை போன்றவர்களை கொண்டே இவர்களை திருத்த வேணும் பார்த்து சம்சாரிகளிலே சில பேருக்கு என்ன பண்ணினான் தன்னுடைய நித்தியம் என்னைக்கும் இருக்கிறவன் எதிர்காலத்திலே இருந்தா தான் நித்தியம் சொல்லலாமா இல்ல அனாதியாக உழன்று கொண்டிருந்தான் அவனையே நித்திய சம்சாரி சொல்லி இருக்க அப்படி பார்க்கிற பொழுது ஆழ்வாரன் நம்ம போல அனாதியாக சம்சாரத்திலே உழன்று கொண்டிருந்தவர்தான் அவர் ஒன்றும் நித்தியசூரி இல்லை பல காரணங்கள் சொல்லியாக நான் ஏன் இப்ப நித்தியசூரி ஒருத்தரை போய் நீர் பெறவும் என்று சொன்னார் சொல்லிவிட்டா முதல்ல இப்ப சொன்னமே இந்த பார்வை வைத்து மிருகம் பிடிப்பாரை போலேன்றது அதுவே அடிபட்டு போலடும் என்ன இவர்களை போன்றவர்களைக் கொண்டுதான் இவர்களை திருத்த சொல்லி இருக்கிற பொழுதோ நித்தியசூரி ஒருத்தர் வந்து இங்க பிறந்தாரால் அப்ப என்ன ஆஹா இவர்களை போன்றவர்கள் அண்ணன் அவர் அவன் நித்துசூடி எப்போதும் எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்க பாக்கியம் படைத்தவர் அவர் போய் சம்சாரத்தில் பிறந்தால் அவர் சொல்ற உபதேசத்தை எப்படி எல்லாரும் கேட்பா எம்பெருமானுடைய உபதேசத்துக்கு எப்படி உபயோகம் இல்லாமல் போய்விட்டதோ அந்த மாதிரி ஆழ்வார்களுடைய அவதாரமும் வியர்த்தமாகவே போய்விடும் அது ஒரு காரணம் அதாவது எம்பெருமான் வந்து சில காரியங்களை சொன்னா என்ன சொல்றா எம்பெருமான் பண்ணினான்னா அவனுக்கு முடியும் இந்த கர்மங்கள் எல்லாம் அவனுக்கு ஒட்டாது கர்மங்கள் ஒற்றபடியு சொல்றா இந்த நித்தியசூரிகளுக்கும் சேர்ந்து வரும் நித்தியசூரிகள் அங்கே இங்கே வந்து பிறந்தாலும் அவர்களுக்கும் கர்மம் ஒட்டாது சொல்லி இருக்கிறபடியால அது உபயோகம் இல்லை இரண்டாவது எம்பெருமானுடைய நிருகேதுகட்டாக்கத்தாலே ஆழ்வார்கள் எல்லாம் விசேஷமான ஞானத்தை பெற்றார்கள் ஒரு தன் பரமபதத்திற்கு போனால் எப்படிப்பட்ட ஜானம் கிடைக்குமோ அதாவது இந்த விட்டு புறப்பட்டு போனால் அவனுக்கு எப்படி விசத தர விசத மிகுந்த ஜானம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஜானத்தை ஒரு சம்சாரியான ஒரு ஜீவாத்மாவுக்கு எம்பெருமான் தன்னுடைய நிருகத்துக்கு திருப்பையாலே அருளி செய்தான்னு அதைத்தான் ரொம்ப கொண்டாடி சொல்றான் அந்த மகாச்சாரியால் அத்தனை பேரும் மயர்வளம் மதிநலம் அருளின காரணமே கிடையாது அப்படிப்பட்ட இவர்கள் பெரும்படியாக பண்ணினான் என்று சொல்றார் ஆனால் ஒரு நித்திய சூரி இந்த லோக்கத்தில் வந்து பரந்தார் சொல்லிவிட்டா இதுவும் அடிபட்டு போடுறது என்ன காரணம் என்னால் நித்தியசூரிகள் என்கிறவர்கள் ஏற்கனவே பரமபுலத்தில் இருக்கிறவர்களாய் விசத தமமான ஜானத்தை ஏற்கனவே பெற்றிருக்கிறவர்கள் பூமண்டலத்துக்கு வந்தாலும் அவளுக்கு சங்கோச்சமே அதாவது சுருக்கமே ஏற்படாது அவளுக்கு தான் கர்ம சம்பந்தமே கிடையாது அப்படி இருக்கிற போது அவதரிச்சாருமான் நிருகத்துக்கு இருப்பாலே விசேஷமான ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தான்னு சொல்றது உபயோகம் இல்லாமல் போனடும் இனி இப்படி பல காரணங்கள் அதனால தான் ஆச்சாரிய ஹிருதயத்திலேயே அழகான பெருமாள் நாயனார் அத்ரிஜமதி பந்திரத வசு சூனுவானவனுடைய யுகவர் வைபவத்தை எல்லாம் சொல்கிறேன்படி அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை என்று சங்கிக்கலாம் படி ஆழ்வாருடைய பெருமையெல்லாம் பார்க்கிற பொழுது வேற என்ன எம்பெருமானே வந்து அவதரிச்சானா இல்ல நித்தியசூரி வந்து இப்படி அவதரிச்சாரா இல்ல முக்தாத்மா வந்து அவதரிச்சாரா அந்த என்ன அழகா அத்திரி ஜமதக்னி பந்திரந்தானவனுடைய யுகவர் என்ன அழகான திருவாக்கிய அவர் என்ன சொல்றாரு எம்பெருமான் ஒரு ஒரு யுகத்துல ஒரு ஒரு வர்ணத்துல வந்து பறக்கிறான் ஒரு யுகத்துக்கு ஒரு வர்ணம் முதல்ல கிருத்த யுகம் அதுல என்ன பண்ணினான்னா அத்திரியனுடைய பிள்ளையாக வாமனாய் வந்து பிறந்தான் பிராமண குலத்திலே அதுக்கப்புறம் ஜமதக்னி அங்கே ஜமதக்னியினுடைய பிள்ளையாக பரசுராமாழ்வான வந்து பிறந்தான் அதுக்கு மேலே கத்திரிய குலத்திலே தசரதன் பங்கிரதன் என்னால் தசரதன் பங்கிரதனுக்கு பிள்ளையாக வந்து பிறந்தான் அது க்ஷத்ரியலத்திலே அதற்கு பிறகு என்ன பண்ண வசு நந்தசூனுவானவன் என்ன நந்தசூனு என்னால் வைசிய குலத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு பிள்ளையாக வந்து சேர்ந்தான் கிருஷ்ணா கலியுகத்திலே என்ன கிருஷ்ணாவதாரத்திலே அது துவாபரயுகத்திலே பார்க்கிற போது கிருதயுகத்திலே பிராமணன் துவாப திரேதா யுகத்திலே கத்திரியன் துவாபரயுகத்திலே வைசியன் மறந்து பறந்தான் அதே கலியுகத்தில அவனே காரியாருக்கு பிள்ளையாக சதுர்த்த வர்ணத்திலே ஆழ்வாராக வந்து அவதரித்தான் என்று சங்கிக்கலாம் படின் கொஞ்சம் சந்தேகப்படும்படியும் ஐயப்படும்படியாக இருக்கிறது என்ன என்ன காரணம் சொல்றது பிரபாவம் முழுக்க சொல்ல பெருமை அதை பார்க்கிற போது எம்பெருமானுடைய அவதாரமோ நித்தியசூரியோ முக்தாத் நினைக்கிறேன் அதுக்கு மேலே என்ன சொல்றார் என்ன ஆழ்வாருடைய நிரகத்துக்கு கட்டாக்கம் ஆறாயிரம் தொடங்குகின்ற பொழுது முதல் திருவாக்கு என்ன தெரியுமோ அதாவது ஈடு முதல் ஸ்ரீயப்பதின்னு சொல்றோம் தொடங்குகிற பொழுதே என்ன மாறி மாறி பலபிறப்பும் துறந்து ஸ்ரீயப்பதியாய் அபாப்த சமஸ்த காமனாய் நிழிலானந்த கல்யாணிருக்கிற சர்வேஸ்வரனுடைய நிருகேது திருப்பையாலே என்று சொல்லி என்ன சொல்றார் தெரியுமோ ஆழ்வார் மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து என்று ஜன்ம பரம்பரைகளிலே தோல் மாறி தெரிந்த இவரை ஈரில் இன்பத்தி இருவள்ளம் யான் மூழ்கினன் என்று தம் திருவாயாரே சொல்ல வல்லராம்படி விசேஷ கடாட்சம் இதுதான் ஈட்டினுடைய முதல் வாக்கியம் முதல்ல ஆழ்வாரே என்ன சொல்லிருக்காரு தெரியுமோ மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேரி திருவாய்மொழி இரண்டாம் பத்துல இருக்கக்கூடிய ஒரு பதிகம் இது ஒரு பாசுரம் அதுல அந்த அன்பு அந்த பதிகத்துல வரக்கூடிய பாசுரம் இது இரண்டாம் பத்து ஆறாவது திருவாய்மொழி என்ன நினைக்கிறேன் பலபரப்பம் நித்தியசூரின்னு சொல்றதுக்கு இன்னொத்தர் சொல்றதுக்கு இன்னொத்தர் ஆறு ஆனாலும் சொல்லக்கூடாது ஐயோ பின்பழிய பெருமாள் ஜீயர் சொல்லியிருக்காரு நீர் தானே சொன்னீர் அப்படின்னா வாஸ்தவம் அவர் சொல்றாரு காரணம் என்னன்னா அது அவருடைய வைபவம் பெருமையை பார்க்கிற இவர் நித்தீஸ்வருடைய அவதாரமோ எம்ருமானுடைய அவதாரமோன்னு சொல்லும்படியாக இருக்கிறது ஒருத்தர் சொல்ற பொழுது இவர் அவருடைய அபராவத்தாரம்னு யாரையோ ஒருத்தர் சொல்றோன்னா சரி என்ன நேரம் போய் கண்டாரான்னு கேட்க மாட்டாளா என்ன காரணம் அந்த வாக்கு வைபவத்தை பார்க்கிற பொழுதும் அவரே இவர் என்ன சொல்லும்படியா இருக்குதுன்னு சொல்றமோ இல்லையோ பெருமையினார ஏற்படக்கூடிய ஒரு வைபவமே தவிர அது கிடையாது என்று நித்தீஸ்வர்களுடைய அவதாரம் ஆழ்வார்களை சொல்லவே கூடாதுன்னு ஸ்பஷ்டமா சொல்லிவிட்டார் சொல்லியிருந்தாலும் அது ஏதோ ஒரு ஸ்தோத்திரத்துக்காக சொன்ன வார்த்தையே வேறொன்றில்லை இது எல்லாம் நம்பிள்ள அவர் திருவர்த்தி வியாக்கியான காட்டின அர்த்தத்தைத்தான் பெரிய ஆச்சாரியும் பெருமாள் நாயனாக்கு அதுவும் கூட ஆழ்வார் கலத்தின பெரும்சாரிகள் தான் வைபவம் பெரியாழ்வார சொன்ன கருடாழ்வான் என்பவர் வேதமே வழிபடுத்தவர் அவருக்கு வேதாத்மா விகடேஸ்வரகா என்ன ஆர வந்தார் கொண்டாடினாரோ வேதாத்மாஸ்வரக வெகேஸ்வரன் தான் கருடன் அவன் வேதாத்மா வேதமே வடிவடுத்தேயே சொல்லி இருக்கிற அவனுடைய அந்த அழகு முதற் கொண்டு அவனுடைய திருவடியின் நகம் வரைக்கும் அத்தனை வேதத்தினுடைய பாதங்கள் என்று சொல்லியிருக்கிறது ஒரு பெரியாழ்வார் பாண்டியராஜசபைக்கு போய் வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிழியறுத்தவர் ஆகையினாலே எல்லா வேதங்களையும் இவர் தானே அதனால இவர் கருடாழ்வானுடைய அம்சம்னு சொல்லிவிட்டார் திருமொழி சீர்த்தான் அவர் என்ன சொன்னார் சக்கர தாழ்வாருடைய அம்சம்னு சொன்னார் என்ன காரணம் பகவத் விரோதிகளை நிரசிப்பதிலே தலை நின்றவர் ஆறு சுதர்சன ஆழ்வான் சக்கர தாழ்வார் அதே காரியத்தை இவரும் பண்ணினார் ஆறு திருமயசிப்பார் அதனால திருமயசிப்பான் சுதர்சன ஆழ்வானுடைய அம்சம் என்ன அவளுடைய சரித்திர பாகத்தை விட்டு அப்படி கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கிறபோது இவர் இப்படி அவர் அப்படின்னு சொல்லும்படியா இருக்கே தவிர வாழலான் அம்சம் என்று சொல்வது அவ்வளவு பொருத்த மன்னனே காட்டியிருக்காள் இத்தனையும் சொன்னது இதுக்கு மேல என்ன சொன்னால் அப்படி சொ ஆச்சாரியர்கள ஆயர்கள் சில சொல்றபது இவள்ான் நித்திய காட்டுவார்களை நித்திய காட்டினவர்கள் ஆனால் எபெருமானாரை பத்தி சொல்லுகிற போது அவர் சேகாவதாரம் சொல்ற ஏன் அவளுக்கு அதை பத்தி அந்த அவளுக்கு அந்த குறைகள் எல்லாம் வராதாம வரவே வராது ஏனன்னா அவளை என்ன சொல்றா ஞானாதிக்கத்தாலே பிரபன்னர்கள் ஆச்சாரியர்கள் காட்டுகிற போது பக்தி பாரவசியத்தாலே பிரபன்னர்கள் ஆழ்வார்கள் நாமல்லாம் அஜ்ஞானத்தாலே பிரபன்னர்கள் அஸ்மதாதிகள் பிரபன்னர்கள் ஆச்சாரியர்கள் பக்தி பாரவசியத்தாலே பிரபன்னர்கள் ஆழ்வார்கள் என்று திரிவஜன பூஷணத்தில் காட்டுற போது ஆச்சாரியா ஞானத்தினுடைய ஆதிக்கம்னு சொல்ற ஆழ்வார்களுக்கு எல்லாம் ஞானத்தினுடைய ஏற்பட்டது எம்பெருமானுடைய கடாட்சத்தால் ஆனால் ஆச்சாரியர்களுக்கு அப்படி எம்ருமானுடைய கட்டாட்சம்னு சொல்லல அது தனி விஷயம் சொல்லணும்னா எப்படி சொல்லணும் அவளுக்கு சுவாச்சாரியர்களுடைய கட்டாட்சத்தாலே அவருக்கு அந்த ஞானம் விரத்தியாருதுன்னு சொன்னாலும் கூட ஆழ்வார்களுடைய திருவுள்ள கருத்தையும் எடுத்து சொல்லணும் ஆனால் அதுக்கு அவளுக்கு விசேஷமான ஜானம் இருக்கணும் அதுல ரொம்ப பெரிய ஞான படைத்தவன் என்னால் ஆறுன்னு கேட்டா அவன் தான் ஞானத்து ஞானத்துக்கு ஏக காமனி என்று சொல்றாளே யாரு அவர் திருவனந்தாழ்வான் தான் அவரைத்தான் சொல்லணும் ஆனந்த திருவனந்தாழ்வான் அவன் எப்படி நிவாச சையாசன பாதுகாம்சுக வர்ஷாதவ வாரணாதிபிஹி சரீர பேதைத்தவன் சேகதாங்கதைஹி என்னெல்லாம் சொல்லக்கூடிய அளவில் கைங்கரியம் பண்றவராருன்னு கேட்டால் திருவனந்தாழ்வான் உத்தரவன் அந்த திருவனந்தாழ்வானை அவனுடைய அவதாரமாகஎம்பருமானாரையும் பின்னாலும் மணவாள மாமன்களையும் சொல்வ ரொம்ப அழகா ஒரு சம்பிரதாய சந்திரிகைன்னு ஒரு கிரந்தம்னு நினைக்கிறேன் அதுல ரெண்டு பேரை பத்தி ரொம்ப அழகாக சொல்றேன் என்ன சொல்றார் திரு பரமவிரத்த வேந்தருடைய எப்பருமா திருவனந்தாழ்வான அழைத்தான் போய் பூமண்டலத்துல போய் ஒரு இருநூறு வருகையும் எல்லாரையும் சம்சாரிகளை எல்லாம் திருத்தி பணி கொள்ளணும் ஆழ்வார்கள் பண்ணின கிரந்தங்களை எல்லாம் இன்னும் நன்னாக பிரச்சாரம் பண்ணி அதுக்கு வேண்டிய பரிஷ்காரங்களை எல்லாம் வியாக்கியானங்கள் எல்லாம் ஏற்படும்படியாக பண்ணி நம்ம பண்ண வேண்டிய காரியம் இருக்கிறது அதுக்காக உனக்கு என்ன கொடுக்குறேன் இருநூறு அவகாசம் கொடுக்குறேன் போய் பூமண்டலத்துல இருந்து நீர் இருநூறு வருஷம் இருந்துட்டு வரும் சொன்னார உடனே அவர் அங்கேந்து புறப்பட்டார் திருவனந்தாழ்வான் பூமண்டலத்துக்கு வந்தாரன் வந்தா அவருக்கு இருநூறு வருஷம் முடியல எம்பெருமான விட்டு பிரிஞ்சு இங்க இருந்தவருக்கு நூத்தி இருபது திருநட்சத்திரம் ஆன உடனேயே ஐயோ என்னால முடியாது இனிமேலும் நான் இருநூறு வருஷம்ன்றது ரொம்ப ஜாஸ்தி என்னால இப்பவே நான் பரம உதம் போய்டேன்னு அவர் பக்கம் போயிட்டாரன் நூத்தி இருபது திருநட்சத்திரத்திலேயே பக்கம் போயிட்டாரன் போன உடனே பார்த்தான் எம்பெருமான் ஓய் உனக்கு இருநூறு வருஷம் கொடுத்தேன் நீர் எப்படி நூத்தி வருஷத்துல திரும்பி வரலாம் திரும்பி போயிட்டு வரும் பரமபதம் போயிட்டார் அவனியிலே இருநூறா நீதிதோ ஒன்றி பரமபதம் நாடியவர் போவேன் நாடி என்னும் நிலுவதனை நிறைவேற்றி சாதாரணமாம் எனும் வருடம் தன்னிலே தனித்துலா மூலநாள் தான் வந்தோ இனியே தனித்துலா மூலநாள் தான் வந்தாரே என்று அவர் அற்புதமாக சாதிக்கிறார் ஆறு சம்பிரதாய சந்திரிக்க அவர் எருந்தியப்பா அவனுடைய திருப்பேரனாரோ அரோத்தர் எனக்கு ஞாபகம் இல்லை இப்பொழுது சட்டன் அவருடைய கந்தம் ஆதியிலே அறவரசை அழைத்து அரங்கர் அவனியிலே இருநூறு ஆண்டு இருந்து தோன்றி பரமபுதம் நாடி அவர் போவேன் போயிட்டார் பாதியிலே முடிஞ்சுன்னு போயிட்டாரு ஆனா எம்பெருமானுக்கு திருப்தி ஏற்படல நீதியாய் நிற்க நாடி நிலுவனை நிறைவேற்றி வரும் என்று நிலுவையை நிறைவேற்றி வரும் இது கொஞ்சம் பாக்கி இருக்கு அத்திய நீர் நிறைவேற்றிவார் சாதாரணமாம் எனும் வருடம் தன்னிலே அவர் தனித்துலா மூலம் வந்தார் என்று அற்புதமான பாசுரம் அவதரித்ததுக்கு ஏன் அந்த வருகத்தில் அவதரித்தார்னு அந்த அசாதாரண வருகமாக ஆக்கணும் அவர் எல்லா வருகத்துக்கும் ஒரு பெருமை சொல்றதுக்கு இந்த வருகத்துக்கு மாத்திரம் சாதாரண வருகம்னு சொல்லலாமா இதுக்கும் ஒரு பெருமை கொடுக்கணும் அசாதாரண வருடமாக ஆக்கணும்னு மாமனிகள் அந்த அவதாரத்தில் அந்த வருகத்திலே வந்து அவதரித்தாரான் அந்த அவதாரத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு அடிய எழுதியிருந்த எம்பருமானுடைய வைபவத்தை சொல்ற போதும் அவருக்கு திருவடி திருவனந்தாழ்வான்னு ரெண்டு பேரை தான் அடிக்கடி எடுத்து சொல்லுவார் எப்ப சொல்ற போதும் அந்த கருடன் ஆறு கருடன் ஒருத்தன் இந்த திருவனந்தாழ்வான் ஒருத்தன் ரெண்டு பேரையும் சேர்த்து சேர்த்து சொல்ற திருவடி திருவனந்தாழ்வான் சேர்த்து சேர்த்து சொல்லுவார் அதுல திருவனந்தாழ்வான் தான் இப்படி ஆச்சாரியராக வந்து அவதரிச்சான்னு சொன்னாலே தவிர வேற எந்த நித்திய ஆச்சாரியனாக வந்து அவதரிச்சு சொல்லவே இல்லை அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது என்ன காரணம் என்னால் திருவனந்தாழ்வானுக்கு உண்டான பெருமை வேற ஆருக்கும் கிடையாது என்ன காரணம் கருடனுக்கு அந்த பெருமை இல்லையா அவரும் நித்திய சூரிதான் என்ன அவருக்கு சில குறைகள் எல்லாம் உண்டு கருடாழ்வானுக்கு குறை உண்டு என்ன குறை என்னால் ஒரு பகவதாபச்சாரம் உண்டு ஒரு பாகவதாபாரம் உண்டு அதெல்லாம் புராணங்கள் நித்தியசூரிகளுக்கு கூட உண்டான் நித்திசூரிகளுக்கு நித்திசூரிகளை இந்த காரியலோகத்துக்கு வந்து சில காரியங்களை பண்றாங்க அப்படின்னு ரொம்ப அழகா சமாதானம் சாதிச்சிருக்க நித்தியசூரி கருடன் அவருக்கு போய் பகவதாபாரம் சொன்னா என்ன அர்த்தம்னா அதுல பகவதாபாரது எவ்வளவு கொடுமை என்ன தெரிவிக்க வேணாமோ அதை காட்டுறாங்க என்ன காட்டுனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் விண்ணுளார் பெருமாளுக்கு அடிமை செய்வாரையும் அணிவைப்பத்தி ஆறாயிரம் ரொம்ப விஸ்தரமா காட்டியிருக்க இந்த சுமுகம் என்கிற சர்ப்பத்தை எப்பெருமான அடைக்கலம் கொடுத்து அவன் என்ன பண்ணி நான் நஞ்சு சோறுவதோர் வெஞ்சின வரதும் வெறிவு வந்து நின் சரணாய் நெஞ்சில் கொண்டு நின் அஞ்சிலை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்தது அருள் செய்ததறிந்து என்ன திருமங்கி ஆழ்வார் இந்த சர்ப்பத்தை சற்பத்தான் சாப்பிடத்தில் என்ன வார்த்தை தெரியத்துக்கு என்ன வார்த்தை வரலாம இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் சொல்ற ஒரு சிவியன் வார்த்தையை போல தூர திருஷ்டிகள் பாருங்கள் சிவியன்னாக்குறவன் அந்த காலத்துல சிவிகை என்ன வார்த்தை சொல்லுவோம் என்ன அர்த்தம் அந்த காலத்துல கூலிக்கு சண்டை போட்டிருக்கான்னு தெரியல கூலி சண்டை போடுறோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் முன்னால ஒரு அம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாலே இருந்தால் ஜக்கா வண்டி காரம் அவன் கூலிக்கு சண்டை போடுறான்றதுனால அவனை விப்ப ஜக்கா வேண்டியே எல்லாம் பாட்டோ ரிஷாக்காரன் பாகன் அந்த சண்டை போடுறது நித்தியம் வாகனம் தான் இருக்கு அவ்வளவுதான் தள்ளக்கு போய் ஜக்கா வண்டி வந்தது ஜக்காண்டி போய் பாட்டோ ரிட்சா வந்ததுன்னா எவனால்தானும் அந்த சண்டை போடுறது நித்தியமா இருக்கும் அவன் வார்த்தை போல ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் கர்வாவிதா உடனே பெருமாள் என்ன பண்ணினார் அவனுடைய கர்வத்தை அடைக்கினார் நான் நீ என்ன சுமக்கிறியா நான் உன்ன சுமக்கிறியானா பார்ப்போம் எனக்கு நம்முடைய திருக்கையை ஹஸ்தத்தை அவனுடைய மேல வைத்த அப்படியே விதிர் விதித்து போனான்னு ஒரு சரித்திரம் சொல்றேன் இது பெரிய என்னாச்சு பகவானிடத்துலயே அவன் பணியினுடைய அபச்சாரமாக காக்கியான எடுத்து காட்டுறான் கருடாழ்வாலைக்கு இப்படி ஒரு அபராதம் அதே போல இன்னொரு பாகவதாபசாரமும் ஏற்பட்டது அவனுக்கு அது ஸ்ரீவஜ்ன பூஷணத்துல தெரிவிக்கப்படுகிறது சாண்டிலி என்ன ஒரு வியா அவடத்துல கொஞ்சம் அபச்சாரப்பட்டான் அது பெரிய கதையாது ஒரு இடத்துல அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி ஒரு தீவுக்கு போறான் அது போறபோது அங்க சாண்டிலின்னு ஒரு மகா பாகவதை அவன் உட்காந்து அங்க பண்ணிட்டு இருந்தாளான் இவன் என்ன நினைத்தான் இவ்வளவு உத்தமையான பாகவத்தை அன்னைக்கு ராத்திரியே அவனுடைய சிலைகள் உதிர்ந்து போயிடுச்சு அதனால நடக்கவே முடியல அப்புறம் இடத்திலே போய் அபராத கேமனம் பண்ணிட்டான் என்ன என்ன தெரிவிக்கிறது அங்கே ஒரு பரம பாகவதர் எங்க எழு இருக்கிறாரோ அதுவே புண்ணியம் என்று நினைக்காமல் புண்ணியத்தில் கொண்டு போய் நினைக்கணும் இல்லையோ பாகவதாபாரத்தினுடைய கொடுமையை காட்டுறதுக்காக திருவச்சன புருஷத்தில் இந்த புற இத்தியாசத்தை எடுத்து சொல்றேன் அதனால கருடாழ்வானுக்கு அந்த அபராதமும் ஏற்பட்டிருக்கு தெரியாது அதெல்லாம் அவனுக்கு அவதாரத்தில் ஏற்பட்டதுன்னு சொல்ற ஆனால் அப்படிப்பட்ட சரித்திரங்கள் திருவனந்தாழ்வானுக்கு கிடையவே கிடையாது ஏதாவது சொல்றாள் அவன் என்ன பண்ணினான் பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் பண்றதுக்கு அவதரித்தான்னு சொல்லியிருக்காளே தவிர ஒரு ராமாவதாரத்திலே திருமணம் தாழ்வான் அவதரித்தான் எப்பேற்பட்ட கைங்கரியத்தை பண்ணினான் இளைய அகம் சர்வம் கரிசியாமி ஜாக்கிரத சுவதே அதே அவன் தமையனாக வந்து பிறந்த கைங்கரியம் பண்ணினான் என்ன சொல்றான் ஆ இவனுக்கு அவதாரம் பண்ணினான் என்ன திருமணம் தாழ்வான் சொல்லச்சே கூடா அவனுக்கு ஒரு குறையெல்லாம் சொல்லி பண்ணல என்ன சொல்றான் உசக்தியான விஷயம் தான் சிறி வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அந்த ஆச்சாரிய குரு பரம்பரையில வந்து அவதரிக்கணும்னா அவனுக்கு இந்த தகுதிகள் ஒரு கருடனை நிபருமான திருவருந்தாழ்வான் மனவாள மாமன்களாக அவதரித்தார்னு சொன்னான் அவளுக்கு அந்த லவலேகம் ஏதாவது சந்தேகத்துக்கு கூட ஒரு பகவதோபசாரம் பாகவதாபசாரம் எல்லாம் இல்லாதபடிக்கு இருந்த ஒரு நித்தியசூரிய என்ன காக்கறதுக்காக அப்படி சொன்னாலும் அதனால ஆதிசேகனே வந்து இப்படி அவதரித்தார் மனவாள மாமினிகளாக வந்து அவதரித்தார் சொல்ற எப்பெருமானாக அவர் வந்து அவதரித்த காலத்துல கூட அவருக்கு கிடைக்காது சிறப்பு அது மனவாள மாமினிகளாக வந்து அவதரித்த போது கிடைத்தது விசேஷமாக மனவாள மாமனுடைய வைபவத்தை தெரிவிக்கிற காலத்துல ஸ்ரீ பிருத்வாஜி வெங்கரம் சுவாமி ரொம்ப காஞ்சி சுவாமி ரொம்ப ரசமா ஒரு விஷயம் காண்பித்திருக்கார் என்ன காண்பித்திருக்காருன்னா நம்முடைய சம்பிரதாயத்தில் பாக்கியர்கள் என்ன சில பேர் குதிர்கட்சிகள் சில பேர் ஏற்பட்டார்கள் அவர்களை எல்லாம் நிரசிப்பதற்காக அவரை எடுத்த அவதாரம் தான் பாக்கியதார அவதாரம் எம்பருமானார் உபநிகத்துக்களிலே இதுக்கெல்லாம் அபார்த்தன் சொல்லி அதையெல்லாம் அத்வைத்த முதலான சித்தாந்தங்களாலே அதுக்கு தவறான அர்த்தங்களை எல்லாம் சொல்லிட அவளை நிரசிப்பதற்காக சத்கிரந்தங்களை பண்ணி அந்த விசிஷ்டாத்வை தரிசனத்தை நிலைநாட்ட வேணுமே அதுக்காக எம்பெருமானாராக அவதரித்து திவ்ய பிரபந்தங்களை கொண்டோம் அதுக்கு பிரியத்தை ச அந்த பாக்கியதாரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒழுங்க விடுவர் என்பதாக திவ்ய பிரபந்த பாசுரங்களை கொண்டு நிலைநாட்டினார் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய அர்த்தங்களை சரியா அந்த காரியம் முடிஞ்சு கொடுத்து பிற்காலத்தில் என்ன ஆகினா திவ்ய பிரபந்த பாசுரங்களுக்கே அபார்த்தங்கள் சொல்லக்கூடியவர்கள் ஏற்பட்டு விட்டபடியினாலே அவர்களை நரசிப்பதற்காக மறுபடியும் புனரவதாரம் பண்ணி அதே மனவாள மாமனிகள் என்ன பண்ணினார் இன்னும் உயர்ந்த மனவாள மாமனிகள் அதாவது எப்படினது நவநிதி போல ஒன்பது கிரந்தங்கள் மனவாள மாமனிகள் அருளி செய்தது பதினெட்டு கிரந்தங்கள் எல்லாம் இருக்கு இரட்டை பதினெட்டு கிரந்தங்கள் அருள் செய்திருக்கிறார் மனவாள மாமனிகள் தரிசனத்துக்கு ஏற்பட்ட பாக்கிய புதிருஷ்டிகளை நரசித்தார் போல சத் சம்பிரதாயத்துக்கு ஏற்பட்ட பாக்கிய புதிருஷ்டிகளை நரசிப்பதற்காக எடுத்த மத்தொரு அவதாரம் தான் இந்த மாமனிகளுடைய அவதாரம் என்ன அப்படி அற்புதமாக காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார் அதுல முக்கியமாக அந்த அழகாளன் அவரிடத்துல சிஷிய விருத்தி பண்ணி ரொம்ப விசேஷமாக அந்த தனியன் சமர்ப்பித்த விஷயம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான் ஈடு முப்பத்தாறாயிரம் கோடி காலக்ஷேபம் இவர் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணம் நான் ஏற்கனவே தெரிவித்து விட்டேன் இத்தனை பேர் நிற்கிற போது அத்தனை பேரையும் விட்டுவிட்டு இவரிடத்துல வந்தது காரணம் என்னன்னா எல்லா கிரந்தங்களும் அவரிடத்துல குடிகொண்டிருந்ததுன்ற காரணம்னு சொன்னோம் அவர் தம்முடைய திருவாக்கரை சொன்னார் கண்டுபல ஆரியரும் பரிவுடனே பணித்தருளும் செய்தருளும் பல்கலைகள் தன்மை கண்டு அவத்தையெல்லாம் எழுதி அவை கற்று அவை நான் காலத்தை கழித்தேன் வேற போதுபோக்கே கிடையாது என்ன சொல்றார் எல்லாத்தையும் அப்படியே தம்முடைய திருக்கையால எழுதினார் என்னன்னா அது எழுதுறது ரொம்ப பெரிய காரியம் எதுக்காக அந்த கேட்டான் பல தடவை இந்த கிரந்தங்கள் எல்லாம் எழுதுறதுன்னா எல்லாருக்கும் சிவம்பேர்த்து அதுக்கு ஆள் வச்சுதான் எழுதுவா எல்லாத்தையும் பழைய நாள் அப்படித்தான் வழக்கம் எப்படின்னா ஓலச்சுவடியெல்லாம் தான் இருக்கும் புத்தகங்கள்னா கடையில் போய் விலை கொடுத்து வாங்கணும் தொடர முடியுமா இப்போ அந்த மாதிரி அந்த காலத்துல கும்பிடா கிடையாது ஒருத்தருக்கு ஸ்ரீராமாயண ஸ்ரீகோஷம் போனோம் அப்படின்னா என்ன இன்னொத்தராத்துல ஸ்ரீராமாயண ஸ்ரீகோஷம் ஓலச்சுடியில் இருக்கும் போனோம்னா இதை பார்த்துட்டு எழுதிட்டு கொடுத்து விடுவோம்னு கொடுப்போம் அவ்வளோதான் வேற ஒன்றும் பண்ண முடியாது இல்லை யாராவது வாங்கன்னு வாங்கி வச்சு கொடுப்போம் இதான் வழியை ஏற்றவரை வேற வழியே கிடையாது அதுக்காக என்ன பண்றதுன்னா சில லேக்க காலன்னு சில பேர் இருப்பான் ரெண்டு பேர் அவள் ஜோடி போட்டுட்டு வருவாள் என்னன்னா ஒவ்வொருத்தராத்திரியா வந்து ஏதாவது ஸ்ரீகோஷம் எழுதணுமான்னு கேப்பாளுக்கும் ஆமா என்ன என்ன ஸ்ரீகோஷன் எழுதணுமோ அத்தவன்டா ஒரு மூலப்பிரத்தியை கொடுத்துட்டான் உட்காந்து வாசிச்சுட்டே வருவன் இன்னொருத்தான் எழுதிட்டே வருவன் அவளுக்கு அது ஒண்ணுதான் டைபிஸ்ட் மாதிரி ஒரு காரியம் அது அந்த காரியத்தை அவன் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லா சோடிகளையும் ஒருத்தர் கொடுத்து எழுதிக்கிறது தான் வழக்கு அவளுக்கு என்னன்னா ஒண்ணு இல்லை கூலி எல்லாம் கூட ரொம்ப கிடையாது அந்த காலத்துல சொல்லுவான் என்னன்னா வாகத்திணையில அவனுக்கு படுத்துக்கிறதுக்கு இடம் கொடுத்துடணும் ஸ்ரீராமாயணம் எழுதணுமா மூணு நாள் பேசிக்க வேண்டியது மூணு நாள் அவனுக்கு ஆகாரம் அவ்வளவுதான் கொடுத்துட்டா அவனுக்கு தள்ளி போடும் படுக்கிறதுக்கு இடம் கிடைக்கும் ஏதோ இவளா பார்த்து கொஞ்சம் புனங்காசோ வஸ்திரமோ கொடுத்தா அத்த சந்தோஷமோ வாங்கிட்டு போடும் அடுத்த ஆத்துக்கு போய் வேற ஏதாவது எழுதணும் இவ்வளவுதான் அந்த காலத்துல இப்படிதான் கிரந்த சம்ரக்கணங்கள் இப்படிதான் நடந்துட்டு இருந்தது என்ன ஒரு பெரிய கஷ்டம்னா இப்படி கூலிக்க என்ன ஞானம் இருக்கும் அவனுக்கு எழுத தெரியும் வாசிக்க தெரியும் ஒண்ணுதானே தவிர சம்பிரதாயத்தை என்ன இந்த பிரமாதங்கள் நிறைய பிழைகள் ஏற்படுறதுக்கு காரணமே இதுதான் அதுதான் என்ன சொல்லிட்டா எழுதினவன் ஏற்றை கடுத்தான் படித்தவன் பாட்டை கடுத்தான் வச்சனம் உண்டு கேள்வி படித்தவன் பாட்டை கடுத்தான் எழுதினவன் ஏற்றை கடுத்தாமா படிக்கிறவன் ஏதோ அபத்தமா பிடிச்சா இவனா அதை அபத்தமாக எழுதி வச்சான்னா இப்படியே போடுறது அதனால மனோகரமனிகள் என்ன பண்ணார் தெரியுமோ இன்னொத்தில குடுத்து எழுதி கொண்டால் தான் இந்த அபார்த்தங்கள் வந்து சேர்றது கூடாது என்ன பண்ண பண்டு பலவாரியரும் செய்தருளும் பல்கலைகள் நம்மை கண்டு முதல்ல அத்தனையும் கண்டு என்னால் கண்ணாலே போய் பார்த்து என்னென்ன கிரந்தங்கள் ஆர் ஆறு பண்ணியிருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சவரே அவருடையான <laughs> உபதாயிரத்துக்கும் <laughs> <laughs> இன்ப மிகும ஆறாயிரம் ஏர் ஒன்பதினாயிரம் இருபத்தி நாலாயிரம் இடுமுப்பத்தாறாயிரம் ஏதமில் பன்னீர் ஆயிரம் என்ன ஐந்து வியாக்கியானங்களை பத்தி உபதேசத்திரமாரிய தெரிவித்திருக்கார் அதுக்கு மேலே தெரியவாக்கான் பொள்ளை பின்புள்ள வைக்கும் தெரிய வியாக்கியிகள் செய்வாள் என்று நாலாயிரத்துக்கும் வியாக்கியானம் பண்ணினவர் அவர் ஒரு உத்தர்தான் தெரிவித்தார் அதுக்கு மேலே நஞ்சியல் செய்த வியாக்கியங்கள் நாலு இரண்டுக்கு தம்சீரால் வைய தம்பி மண்ணு மனவாள செய்யும் அவை தாமம் என்ற பாசுரத்துல என்ன சாதிக்கிறார் திருவாய்மொழியை தவிர திவ்ய பிரபந்தங்களுக்கு விரிவாச்சான் போலேயே தவிர இன்னும் வியாக்கியானம் பண்ணினோம் ஆனாவது உண்டானா நஞ்சீரோ ஒரு நாலு ரெண்டுக்கு பண்ணினார் அழைமணுவாள பெருமாள் ஒரு சில கிரந்தங்களுக்கு பண்ணினார் அழைமணுவாள பெருமாள் நாயனார் ஒரு சில கிரந்தங்களுக்கு பண்ணினார் அதுக்கு மேலே வாதிக்கேசரி அழிமணுவாள சீயர் அவர் ஒரு சில கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணினார்னு சொல்றேன் இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா வியாக்கியானங்கள் எல்லாம் கூட என்னென்ன இருக்குதுன்னு எடுத்து தட்டி வச்சவரே மாமனிகள் தான் தெரியலையா இது வேற என்ன வேணும் நமக்கு இதை விட ஏன்னா அதுக்கு முன்னிருந்த காலத்துல எல்லாம் சிதைந்து போயிருக்கிற காலத்துல மொத்த வியாக்கியங்களையும் வருத்தில்மே திண்டாடி கிடந்தது வியாக்கியானம் அபூர்ணமா இருக்கிறது அதுக்கு என்ன பண்ண வியாக்கியான அந்த நானூறு பாசனம் பெரியவா தாம்பல வியாக்கியானம் எவ்வளவு செல்லரிச்சு போச்சோ அந்த செல்லரிச்சு போன பாகத்துக்கு மட்டும் தான் மனவாளர்கள் வியாக்கியானம் பண்ணுறது வாக்கு தூய்மை இல்லாமையினாலே மாதவா உண்மை வாய்க்கொள்ள மாட்டேன் என்று மேல்னோரமாவன்கள் நினைக்கிறேன் அதுல நானூறு பாசகத்துக்கு வியாக்கியானம் செல்ல போய் இன்னும் நாற்பது பாசகம் தான் வியாக்கியானம் பெரிவாக்கான் போல இது இதோட பண்ணிரு ஒரு வைபவத்தை பார்த்து வா சிஷியாளெல்லாம் சுவாமி நாலாயிரத்துக்குமே தேவரர் வியாக்கியானம் சாதிக்கணும்னு சொன்னாங்க பெரியவாக்கான் போல வியாக்கியானம் இருக்கிற பொழுது நான் இன்னொரு வியாக்கியானம் பண்ண மாட்டேன் சொல்லிட்டாரு கிரந்தத்துக்காவது பூர்த்தியா பண்ணலாமே இந்த பெரியாழ்வார்த்தை மொழிக்காவது பூர்த்தியா பண்ணி வைக்கலாமேன்னா அது கூட பண்ண மாட்டேன் சொல்லு நம்ம ஆச்சாரியால் பண்ணியிருக்கிறதா கொள்ளனமே தவிர ஏதோ அது கூட செல்லரிச்சு போட்டேன் செல்லரிச்சு போச்சுன்னு சொன்னா கூட எடுத்து அந்த செல்லரிச்சு பாகத்தை உதறினா என்ன கிடைக்கும் சில ஏடுகள் துண்டுகள் கிடைச்சது அந்த துண்டுகள்ல ஒரு ஒரு பதத்துக்கு ஒரு ஒரு எழுத்துக்கு பிரிவா சம்பள வியாக்கியான கிடைச்சிருக்கு ஆச்சரிய எதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அந்த நாவகாரியம் சொல்லாதவர் எங்கெல்லாம் கொஞ்சம் செல்லு அறிக்காத கிடைச்சிடும் அத கூட தாம் பண்ணாமல் அப்படியே சேர்த்திருக்காங்க அவ்வளவு பரம பிராமணிக்கத்தை என்னால் அது மாமனிகள் இடத்துல தவிர வேற ஆர்வத்திலையும் பார்க்க முடியாது அதனால என்ன தெரியறதுன்னு கேட்டா என்னென்ன வியாக்கியானங்கள் நம்முடைய கிரந்தத்தில் இருக்கிறது என்னென்ன அதாவது சம்பிரதாயத்துல என்னென்ன கிரந்தங்கள் இருக்கிறதுன்றத முதல்ல கண்டு என்னால் அதை எடுத்து கண்ணால பார்த்தவரே மாமனிகள் தான் ஒரு காலத்தில் அது சொல்றாரு பண்டு பல ஆரியரும் பரிவுடனே பணித்த செய்தருடன் பல்கலைகள் நம்மை கண்டு அவற்றையெல்லாம் எழுதி நம்முடைய திருக்கரத்தாலே தாமே எழுதி அதுக்கு மேலே என்ன பண்ணினார் அவை கற்று அவை இருந்து கற்று இருந்து சொன்ன விஷயங்களும் அது மாமனைகளுக்கு நிறைய தனியாக சொல்ல வேண்டிய விஷயம் பேருக்கு காதலுடன் கற்பித்து காலக்பாதிகளையும் சாதித்து நான் காலத்தை கழித்தேன் அதத்தான் எனக்கு பொதுபோக்கா இருந்ததே தவிர அதை தவிர வேற பொதுபோக்கே எனக்கு கிடையாது அதான் ஆர்த்தி பிரபந்தத்திலேயே மேலே இன்னொரு பாசுகத்தில் முன்னதான் முழு மக்களவை பொழுதுபோக்காக பெற்றோம் எனக்கு பொழுதுபோக்கு மாமனிகள் சாதித்தார் இப்படி அத்தனை அனவரத்தை பரிசயம் பண்ணினர் இவரை போல ஒரு ஆச்சாரியர் கிடைக்கணும்னு அழைவுனவாளன் இந்த குருபுரம்பரை வந்த போதெல்லாம் எட்டி எட்டி பார்த்தா இதுவரை சிஷிய விற்பிக்கு போகவே இல்லை அத்தோட உண்டு வரட்டும் இன்னும் போகட்டும் இன்னும் போகட்டும்னு காத்திருந்தான் ஓடுமீன் ஓட உடுமீன் ஒரு மளவும் வாடி இருக்குமான்னு கோ ஒரு ஜல் ரங்கரங்கம் பெரிய வந்து இவரத்துல தாரக் காட்டான் இவரையே பார்த்து நியமித்தான் உடனே அவரே முதல்ல நைத்தியான சந்தனமையோ நாமார் பெரிய திருமண்டமார் நம்பருமாள் தாமாக வந்து நீ மாறையின் மாறன் மறையின் பொருளை நல்கு என்பதே என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டால் பெருமானுடைய நியமனம் பண்ணினார் கடைசியினால் அவனே ஒரு அச்சககுமாரனாக வந்து அந்த இடத்துல அவருக்கு அற்புதமான ஒரு தனியனை சமர்ப்பித்தான் என்கிற சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம் இவரடத்துல ஆச்சாரிய ஆச்சாரியராக இவரை கொண்டு தான் சிஷ்யவருத்தியை கொண்டான் அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஆச்சாரிய சிஷிய பாவம் எவ்வளவு பஷ்டமாக இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாம் கொஞ்சம் நன்றாக கூறி பார்க்க வரும் விஷயம் எம்பெருமானுக்கு ஏற்கனவே அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது என்ன அனுபவம் என்னால் முதல் திருமந்திரத்தை உபதேசிக்கணும் எம்பெருமான் கொஞ்சம் ஆசைப்பட்டான் அதற்கான இந்த மந்திரோபதேசம் பண்ணணும்னு தோணிச்சு யாருக்கு பண்ணலாம் யோசனை பண்ணினா ஒரு சிஷியம் கூட ஆப்பிடலாம் எம்பெருமானுக்கு பாருங்கள் என்ன என்ன பண்ணினான் திருமந்திரத்தை வெளியிட திருவிழம்பான் என்ன பண்ணேன் ஆச்சாரியனாய் நின்னான்னு ரொம்ப சரி அவன் தான் சொல்லலான் வேற யாரும் சொல்ல முடியாது இவன் ஏன் சிஷ்யனாய் நின்னான்னு காட்டான் உடனே அங்கு ஒரு சரித்திரம் அங்க புலரோகாச்சாரியர் என்ன அத்மா சொன்னார் சிஷ்யனாய் நின்னது சிஷ்யன் இருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமையே அத்தையை லோகத்துல ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்னு எல்லாரும் தெரிஞ்சுருக்கா போல எல்லாருக்கும் ஆச்சாரியனா இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசைதானே ஆனா இந்த சிஷியனாய் இருக்கும் இருப்பு அது எப்படின்றது யாருக்குமே தெரியல என்று இன்னும் இடத்துல போய் கை கட்டி நிக்கிறதுன்னா எல்லாருக்கும் கட்டுமா தான் இருக்கு நான் என்னதுக்கு இவரு இடத்துல போய் கேட்கணும் எதுக்காக கேட்கணும்னு எல்லாரும் நின்று அதனால என்ன பண்ண சிஷியனாய் சிஷியனாயின்று சிஷனாய் இருந்த இருப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா இருப்பு நாட்டார் அறியாமையாலே உலகத்துல ஆருக்குமே தெரியல அப்பஷனாயிருந்தா எப்படி இருக்கணும் அதனால தான் என்ன பண்ணினான் குரு பரம்பரையினுடைய ஆதியிலே முதல் என்ன பண்ணினான் நான் தானே நரநாராயணனாய் சிங்காம விரித்தான் தானே நரனாயும் தானே நாராயணனாயும் இருந்து நாராயணனான ஆச்சாரியன் நரனுக்கு உபதேசித்தான் அதாவது சிஷியன் எப்படி இருக்கணும்னு முதல் முதல்ல காட்டினான்னு சொன்ன ஆனால் அந்த சரி ஒரு பெரிய பொறை என்ன பொறை என்ன கஷ்டப்பட்டு குழந்தை நாட்டார் அறியாமையாருக்காக இருந்தான் அப்படி அவன் சிஷ்யனாயிருந்த இருப்புறத்தை எப்படி அனுஷ்டிச்சு காட்டினான்னு ஏதாவது ஒரு சரித்திரம் சொல்லி வச்சிருக்கான்னு பார்த்தா ஒண்ணுதான் நாராயணன் ஆச்சாரியனாக இருந்தான் திருமந்திரத்தை உபதேசம் பண்ணினான் அவன் நரன் அவனே நரனாய் சிஷ்யனாயிருந்தான் நாட்டார் அறியாமையாருன்னு பிரலோகாச்சாரியை அருள் செய்து விட்டான் ஆனா பிரலோகாச்சாரி சொன்ன மாதிரி என்ன அனுஷ்டித்தான்னு கேட்டா ஒன்னும் நமக்கு காட்டுறதுக்கு ஒன்னும் வழி இல்லை அதனால என்ன தோனித்தான் அவனுக்கு சரி ஒரு நல்ல நமக்கே நான் சிஷியனாயிருந்தா தான் அதை காட்ட முடியல அப்ப நல்ல ஒரு சதாச்சாரியனுக்கு நாம் சிஷியனாயிருந்தா அந்த சிஷு நிருக்கும் இருப்பை எப்படி காட்டுறதுன்னு நம்ம காட்டலாம் இல்லையோ நோட்டு ஆதியிலே விட்ட காரியத்தை அந்தத்திலே கொண்டு வந்து பண்ணினான் என்ன பண்ணினான் குருபுரம்பரையினுடைய கடைசியில வரும்போதும் அவனே என்ன பண்ணினான்னா மறுபடியும் தான் இன்னொரு தடவை சிஷியனாய் வந்து சேர்ந்தேன் முதல்ல நரனாய் சிஷியனாயிருந்தவன் என்ன காட்டினான்றது லோகத்துக்கு தெரியல அதனால என்ன பண்ணினான்னா மாமனிகளுக்குத் தான் சிஷியனாய் வந்து அந்த சிஷியனருக்கும் இருப்பி என்னவோ அத்தை அத்தனையும் அனுட்டித்து காட்டினான் முக்கியமாக அவன் காட்டின விஷயங்கள் என்னன்னா பல விஷயங்கள் சொல்லலாம் ஒரு நான்கு ஐந்து விஷயங்கள் மட்டும் தெரிவிக்கிறேன் இன்னைக்கு எல்லா இன்னைக்கு உபன்யாசத்துக்கு வேண்டிய தலைப்பு இன்னைக்கு உபன்யாசத்தை நான் எதனாலே பண்ணி அந்த உற்சவத்திற்குரிய காரணம் எல்லாம் இதுல அற்புதமாக தெரிவிக்கப்படுகிறது என்கிறத சொல்லி என்னுடைய உபன்யாசத்தை தலை கட்டி என்ன சொன்னாருன்னா சிஷியனாயிருக்கும் இருப்பதா முதல்ல ஆச்சாரியனுக்கு சிஷியன் என்னென்ன பண்ணணும்னா நிறைய சொல்லியிருக்கு ஆச்சாரியனுக்கு சிஷியன் பண்ண வேண்டியதெல்லாம் எடுத்து பார்க்கணும் சிஷ்ய லட்சணம் பூர்த்தியா சொல்லியிருக்காரு அதே போல ஆச்சாரியனுக்கு லட்சணம் சொல்லி இருக்காரு சிஷிய லட்சணம் பூர்த்தியான முழுத்துல இருக்கான்னு கேட்டான் உடனே திருப்பி ஆச்சாரிய லட்சணம் சொல்லிருக்காரு அது பூர்த்தியா உமக்கு இருக்காரு அவரவனுக்கு தனக்கு ஆத்ம சோதனத்துக்கு தவிர இன்னொரு தனக்கு சுட்டி காட்டுறதுக்காக ஏற்படல அது ஒரு விஷயம் ஆச்சாரியனுக்கு சிஷியன் என்னென்ன பண்ணணும்னா இந்த தனியும் சமர்ப்பிக்கணுன்றது ஒரு சிஷியன் பண்ண வேண்டிய கிருத்தியம் எல்லாருக்கும் தெரிஞ்சவருங்கள் ஆச்சாரியாச்சாக்கி இதுதான் ஸ்ரீவந்த பூஷணத்தில் சொல்ற விஷயம் என்ன தெரியுமோ சிஷியன் தனக்குன்னு ஒண்ணுமே வச்சுக்க கூடாது எல்லாத்தையும் ஆச்சாரியிடத்தை கொண்டு போய் சமர்ப்பிச்சோட சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னா ஆச்சாரிய சொத்து அதை தான் பரிபாலிக்கிறவனாக இருக்கணும் தன்னிடத்துல இருக்கதெல்லாம் கொண்டு போய் ஆச்சாரிய கொடுத்துட்டு அப்புறம் ஆச்சாரியுடைய சொத்துலதான் இவன் இருக்க ஜீவிக்கணுமே தவிர வேற ஒண்ணும் இல்லை இரண்டாவது மட்டும் பண்றேன்னு கேட்டான் ஆச்சாரியுடைய சொத்துல அதுவா பண்ணுவாங்க கொண்டு போய் கொடுத்துடும் சொன்னான் ஆச்சாரியிடத்துல போய் ஒரு சிஷ்யன் கூப்பிடற போது என்ன கூப்பிடணும் சுவாமி அடியுடைய குடிசைக்கு கூட கூப்பிடக்கூடாது முதல்ல சொல்ற போது என்ன அடியுடைய திருமாளிகை சொல்றது தற்போது சொல்லுவாட என்ன தெரியும் <ım Laser> எனக்கு என்னத்துக்கு நீயே வச்சு திரும்பி கொடுத்துடுவார் ஆச்சாரியா நினைச்சிருக்கணும் சொத்து நினைக்க கூடாது சொந்த அனுஷ்டானங்கள் சொல்றேன் இருக்கட்டும் அந்த எல்லாத்தையும் ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிக்கணும்னு சொல்லி அத்தை அழகன் எப்படி அனுஷ்டிச்சான்னு தெரியுமா ரொம்ப ஆச்சரிய தனக்கு சேக வஸ்துக்கள் எம்பெருமானுடைய உடமையில சேகவஸ்துக்கள் என்று எவய் உண்டோ அத்தனையும் ஆச்சாரியரான மனவாள மாமனிகளுக்கு சமர்ப்பிச்சு எங்க சமர்ப்பிச்சான் கேட்டான் அந்த சேகவஸ்துக்களுக்கெல்லாம் பிரதிநிதியாக ஆதிசேகனான தன்னுடைய சும்மாசனத்தை மனவாள மாமனிக்கு சமர்ப்பிக்கட்டும் பண்ணின காரியம் மனவாள மாமனிகள் ஆதிசேகாவத்தாரத்தினால அவர் எல்லா திவசத்திலையும் ஆதிசேகம்ல எழுதில்லை எல்லாரும் இது சதாபிஷேக சுவாமி சொன்ன விஷயம் நெஞ்சில குறிக்கொள்ள வேணும் எம்பருமான கூட ஆதிசேகாவதாரம் தான் அவருக்கு பின்னால ஒரு பாம்பு வைக்கல எல்லா ஊர்லயும் மனவாள மாமனர்களுக்கு தவிர ஏன் எம்பருமானாருக்கு ஏழை பண்ணல என்னால் எம்பருமானார் ஆதிசேகாவதாரன்ற மனோள மாமனர்களுக்கு அந்த ஆதிசேகன் வந்து சேரல்ல ஆச்சாரியனுக்கு தன்னுடைய ஸ்தானத்தையே கொடுத்து ஆச்சாரத்தில் போய் காரக்ஷேபம் கேட்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமோ முதல்ல ஆச்சாரியனுக்கு வசந்த சிம்மாசனத்தை போட்டு அதுல உட்காத்த வச்சு இவன் அவனுடைய காலம் கீழ உட்காந்து காலக்கேபம் அதுதான் ஆச்சாரியனுக்கு இவன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கௌரவம் அது மழையவன என்ன பண்ணு தெரியுமோ தன்னுடைய சும்மாசனத்தை எடுத்து கொடுக்கட்டான் மனவள மாவனிகளுக்கு அதுல தேவரியின் வீட்டிலிருந்து அடியுக்கு சொல்லணும் ஆச்சாரிய சம்பாவனை என்ன பண்ணணும்னா தன்னுடைய சொத்தாத்தனையும் கொடுக்கணும் சொத்து சேக வஸ்துக்கள் எது எல்லாத்துக்கும் சேர்த்து பிரதிநிதி எதுன்னா ஆதிசேஷன் பெருவன் ஆதிசேஷன்தான் என்ன அர்த்தம் அவன் ஆதியிலேயே சேகியனுக்கு வேற யாருக்கான இந்த வைபவம் கிடைச்சிருக்கா பாருங்க எந்த திவிதேசத்திலேயாவது யாராவது மனவாளமாக எடுத்தவரை வேற யாராவது நிச்சயப்படி ஆதிசேஷங்கள்ல எழுந்திருக்காரு கிடையாது என்ன காரணம் எப்போது மாதிரி தன்னுடைய சொத்தை அவருடைய கையெழுப்பாக ஆக்கினான் அது நேரம் ஆச்சாரியனுக்கு சமர்ப்பித்தது ஒண்ணும் இரண்டாவது தன்னுடைய சொத்தை சமர்ப்பித்தது ஒண்ணும் என்ன அது உருவகே அதுக்கு மூன்றாவதாக ஒரு விஷயம் உண்மையாக இந்த உபன்யாசத்தினுடைய தலைப்புக்கு மாமனி சொல்லி ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் என்னன்னா மணவாளிகளுடைய வைபவத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது அவருக்கு இயற்பெயரே மணவாளன் என்கிறது அவருக்கு பெயர் வைக்கிற போதும் பெற்றோர்கள் அந்த சொன்ன திருநாவிருடைய